தலைப்பு சில சமயம் வேண்டவே வேண்டாம் என வெறுக்க நினைக்கிறது நம்மையும் பிடித்து போய் தேடி வரும் சில உண்மையான உறவுகளையும் நமக்கு மிகவும் பிடித்த யாரோ ஒருவரின் நிராகரிப்பு படித்ததில் பிடித்தது அன்புடன் நட்டினையின் கவிதைச்சாரலுக்காக புத்தூர் ஜி ரேவதி கணேசன்